கடமையான உபரி அல்லாத ரிலும்புரலாகும் அவர்கள் தக்பீர் சொல்பவராக இருந்தனர் நிற்கும் போது அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் பின்னர் செய்யும் போது தக்பீர் கூறுவார்கள் பின்னர் சஜிதா செய்வதற்கு முன்வார்கள் கூறுவார்கள் பின்னர் இரண்டாம் சஜிதா செய்யும் போது தக்பீர் கூறுவார்கள் பின்னர் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போது தக்பீர் கூறுவார்கள் பின்னர் இரண்டாம் ரகத்தில் உட்கார்ந்துவிட்டு எழும்போது தக்பீர் கூறுவார்கள் தொழுகை முடியும் வரை ஒவ்வொரு ரக்காத்திலும் இவ்வாறே செய்வார்கள் பின்னர் தொழுகை முடித்த எனது உயிர் எவன் வசத்தில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹுவின் தூதரின் தொழுகையைப் போலவே உங்களுக்கு நான் தொழுது காட்டுகிறேன் உலகை பிரியும் வரை இதுவே நபிசல்லாஹு அழகில் செல்லும் அவர்களின் தொழுகையாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார்கள்